கத்தறி பணிந்து கொள்ளும் முடியாத ஒரு பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கப்பட்ட நோய் செலுத்திக் கொள்ள கடமை அருமச்சகராய் இந்த உலகத்திலே தம்முடைய ஊழிய ஓட்டத்தை முடித்து வெற்றிகை தீன் பரிபூர்ண திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முதல நாள் இரவிலே இத பந்தி ஆயத்தப்படுத்தி அந்த பந்தில தம்முடைய சீசனோடு கூட கலந்து கொள்வதற்கு நீ ஆசையாக இருந்ததாக வேத வாக்கியத்தலைவர் சொல்லியிருக்கிறது நாம் இங்கு ஆசை கேட்போம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வாசனம் நான் பாடுபடுவதற்கு முன்னமே உங்களோடு கூட இந்த பட்காவை பிசுக்கில் மிகவும் ஆசையாக இருந்தேன் என்று இறைவனாகிய இசிறுவர் மக்கள் எல்லாரும் எய்தின் அடிமத்திலிருந்து விடுதலை பெற்ற நாளாகிய அந்த நாளை ஆபி மாதம் பதினொன்றாம் தேதி தினத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து இத பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும் என்பது கட்டளை அதை மோசின் மூலமாக எழுதி கொடுத்து சிறுவர் எல்லாரும் கொண்டாடி குடும்பத்திலே பறந்திருந்தபடியினால் அந்த யூதனுடைய அநேக பண்டிகையை ஆசிரித்துக் கொண்டிருக்கின்றார் அதில் இந்த பஸ்கா பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகை ஆசிரியத்துக் கொண்டிருக்கின்ற அவர் இன்னொரு பஸ்காவை ஆசிரிப்பதற்காக மிகுந்த ஆசையாக இருந்தார் என்று சுட்டிக்காட்டுகின்றனர் பண்டிகையில் அவர் கலந்திருக்க முடியும் கலந்திருக்கின்றார் இன்றைக்கு இந்த பஸ்காவை எங்களோடு கூட கலந்து கொள்வதற்கு துசிப்பதற்கு மிகுந்த ஆசையாக இருக்கிறேன் என்று இளைவனாகிய அவர் அமர் அடிக்கப்பட புகுந்தபடினால் உலக மக்களுடைய மீட்புக்காக உலகத்தில் பாவத்தில் சுமந்து நிற்கிற மேமாட்டுக் குட்டியாகிய இறையேசு அடிக்கப்படப் போகின்றபடினால் அந்த பப்காவை நினை கூறும்படியாக இந்த பந்தியங்கு ஆசிரிக்கப்படுவது என்பதை நினைத்து அவர் அப்படி என்று பரிசுத்த வேத வாக்கியத்திலே நாம் இப்படி வாசிக்கிறது நூக்கா அதிகாரம் பதினாறாவது வசதத்தை வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவு நான் இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்ன ஆர் என்று ராஜ்யத்தில் இது வரைக்கும் நான் இந்த இனி பங்கு பெற மாட்டேன் இந்த அப்பத்தை புசிக்க மாட்டேன் என்று இறைவனாக சொல்வேன் தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவேறும் வரைக்கும் பரிசுத்தாமியானவர் இந்த உலகத்துக்கு வரும் வரையிலும் பங்கு பெற மாட்டேன் என்பது அவருடைய பொருளாக இருக்கின்றது அவர்கள் பங்கு பெற்றார்கள் என்று சொல்லி வாக்கியத்தில் பதினைந்தாவது வசனம் ராஜ்யத்திலே போஜனம் படுகிறவன் பாக்கியவான் இந்த ஆண் இருக்கின்றது கூட பந்தியிலே பங்கு பெற்றிருந்த வேறொரு பந்தியில பங்கு பெற்றிருந்த ஒரு மனுஷன் அவரோடு கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவன் அவரை நோய்க்கு தேவிட ராஜ்யத்திலே போஜன மன்னகன் பாக்கியவாத என்றால் ஆசிரிக்கின்ற திருப்பந்தியானது தேவனுடைய நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் என்றாகவும் இருந்து கொள்ள வேண்டும் நம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவிட ராஜ்யத்துக்கு இருக்கிறோம் தேவிட ராஜ்யத்துக்கு எடுத்த சிந்திக்கிறோம் பேசுகிறோம் செய்கிறோம் என்பதை உணர்ந்து ஹேமன் இந்த பண்டியை நமக்கு ஆழ்த்துப்படுத்திக் கொடுத்திருந்த தோக்கத்தை சரியாக புரிந்து ஒவ்வொரு வாரமும் திருப்பங்கில பங்கு வரும்பொழுது ஹேமனுடைய ராஜ்யத்தில் தேவனோட பங்கில பங்கு வரப்போகிறோம் ஆவிக்குரிய மக்கள் எல்லாரும் நாம் தகுதி இல்லாதவர்கள் என்பதற்காக வருஷத்தில் ஒரு தொடரையாவது எப்படியாவது ரெண்டு மூணு நாள் பாசிங் போட்டு அழுது கவறியாவது மண்டாடி அதில் பங்கு பெற வேண்டும் என்று பங்கு பெறுகிறார்கள் ஆனால் அவர்கள் சரியாக அதை செய்ய முடிகிறது அது சரியாக இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும் நாம் அப்படி அல்லாதபடிக்கு ஒவ்வொரு வாரமும் வாரத்தின் முதல் நாளிலே அப்போ மட்டும் தேவரம் வயதுப்படுத்தின ஆதி சபையாறை போல நாம் இந்த நாட்கள் அப்படி செயல்பட்டுக் கொண்டு வருகின்றபடி தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவேறும் நாள் வரைக்கும் நான் இதிலே புசிப்பதில்லை என்று இறைவனாகிய சிகிச்சை சொல்லுகின்றார் ரோபர் பதினாலாம் அதிகாரம் பதினேழாம் வசதத்திலே அப்போசனாகி வரிசுத்த போல் தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்று எழுதியிருக்கிறதை வாசிக்கலாம் புசுப்பும் முடிப்பும் அல்ல உயிரியும் சமாதானமும் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது அல்லுத்தாவை பெற்றுக் கொண்ட நாம் மிகவும் மேன்மையான உளாக இருக்கிறோம் என்பதை இறைவாக்க நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது பேருடைய ராஜ்யம் என்று சொல்வது புசித்து குடித்து சந்தோஷமாக ஜாலியாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல அது நீங்கள் சமமானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றபடி நான் அந்த தேடி ராஜ்யம் வரும்பொழுது உங்களோடு கூட இந்த பங்கிலே பங்கு பெறுவது என்று சொன்னார் வெளிப்படுத்தும் மூன்றாம் அதிகாரிகளோ அது வாசிக்கின்ற பொழுது இங்கே அவர் சொல்வதை வாசிக்கலாம் இவ்வளோ வாசகப்படின்றி தட்டுகிறேன் ஒருவரின் சத்தத்தை கட்டு கதவை திறந்தால் அவனிடத்தை நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் பிரவேசிக்கின்ற ஒரு நாள் தான் தேவடைய மனுஷனுக்குள்ளே வருகின்ற ஒரு நாள் ராஜ்யத்தின் புசிக்க வேண்டும் என்று சொல்லுவார் ஆகினால் இந்த பண்ணிலே பங்கு பெறுவதற்கு இந்த பசுக்காமை புசிப்பதற்கு ரொம்ப ஆசையாக இருந்தே ஹலோ இனி உங்களோடு விட உள்ளத்திலே கடந்திருந்து தரிசனமாகசுரோடு பேசியிருக்கிறார் ஆகாரம் சாப்பிட்டு இருக்கிறார் திருமணம் நடத்தப்படவில்லை அந்த அப்போ சிறு பரிசுத்தாவிக்காக பத்து நாட்கள் மார்க்கனுடைய மேல்வெட்டியை காத்திருந்தார்கள் அப்பொழுது திருப்பங்க நடத்தப்படவில்லை ஒரு ஞாயசாரத்தை பாத்திரம் ஒழிக்கு கொடுத்துவிட்டு எல்லா எல்லா சாக்கர மருந்துகளையும் சடங்காச்சாரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பழைய அப்போ சிலருக்கு கத்தரவை தெளிவாக வெளிப்படுத்திக் கொடுத்து ஏனமாக ஞான சாமி பெற்று வர சுத்தாவி பெற்றவர்கள் மாத்திரங்களில் பங்கு பெற வேண்டும் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு என்று சொல்லியிருக்கின்றது போல இறைவனோடு நேரம் என்பதை நம்ம கடனாக உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு பொரிய மனுஷனுடைய வீட்டிலே மாவட்ட ஆட்சித்தலுடைய வீட்டிலே அல்லது ஆளுகின்ற ஆளுநருடைய வீட்டிலே நம்ம இவ்விருந்து அழைத்திருக்கிறான் என்று சொன்னால் ரொம்ப பயபத்து ஒருவர்களை செல்வோம் அங்கே சொல்லி ரொம்ப அபிவமாக நடந்து அங்கே இருக்கின்ற ஒழுங்குமுறைகளை பின்பற்றி அமுதமாக பண்பு பெற்றுக் கொள்கிறவருக்கு மனுஷன் விரும்புகிறார்கள் கற்பூருடைய பங்கேற்று செல்லும்போது நம்மியிலும் அநேகருக்கு விரும்ப சேட்டையாக ஒரு மினால் பெற்றுக்கொழுது விரும்பி விட்டுட்டு போறது அவரால் கிடைக்கிற இழப்புகள் எவ்வளவு பெறுது என்பதை அறிய முடியாத அனைவரின் காணப்படுகிறார்கள் அப்படியாக ஆளுபடிக்கு நாள் வரைக்கும் எட்டாவது வசனம் சொல்லுகின்றார் பஸ்காவை புசிப்பதற்கு ஒரு இடத்தை போய் ஆயத்தப்படுத்துங்கள் எந்த பஸ்காவ பண்டிகை அவர் வருஷந்தோறும் கொண்டாடி இன்றைக்கு அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று அங்கே பஸ்காவை ஆசிரிப்பதற்கான இடத்தை ஆய்வுப்படுத்தினார் அங்கே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி தெரிந்து கொண்டு அதை அடித்து பூசித்து அதனுடைய ரத்தத்தை நிலைக்காலிலே பூச வேண்டும் அன்றைக்கு ஒரு சங்காரம் நடக்கும் எத்திலே இந்த ரத்தம் பூசப்பட்ட குடிசைகளிலே சங்காரம் நடக்காது எந்த பஸ்காவை ஆசிரிப்பதற்கான ஒரு ஒழுங்குமுறை கட்டுப்படுத்ததாக யாத்திராக பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரை உள்ள அவசரங்களிலே நாம் இப்படியும் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஏராளமான ஆட்டுக்குட்டிகளை வளர்த்திருந்தார்கள் ஆனால் அந்த பயன்படுத்தக்கூடிய ஆட்டுக்குட்டியானது பழுதற்றதாக இருக்க வேண்டும் அதாவது இயேசு கிரிசு அனுகுலத்திற்காக சீனை கொடுக்க போறார் என்பதற்கு இப்படி ஒரு ஆட்டுக்குட்டி எங்கே அடிக்கப்பட்டது என்று சொல்லி பரிசுத்தாமியார் விளக்குகின்றார் பிரஞ்சாபதியானவர் தன்னை பரிசலித்தினால் மனமக்களுடைய கர்மம் நிவர்த்தியாகாமல் ரிக்கோதத்தில் எழுதியிருக்கிறதாக வேலை சொல்லுகிறார்கள் அறிந்து கொள்ள முடியாத பரிதமித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவராக இருக்கலாம் அவராக இருக்கலாம் அவர்தான் இயேசு கிரிசு என்பதை நாம் அறிந்து விஸ்வாசித்து அவர் ஏற்றுக்கொண்டிருந்தோம் ஒன்று பேர் ஒன்னாம் பதினெட்டு வருஷத்தில் அப்போ இவர் சுத்த பேரில் எழுதும் பொழுது அவரீத மகளிர் வாசிக்கலாம் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த ஈணான நிலத்தில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகி வெளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் வெளியேறப்பட்டினால் மீட்கப்பட்டிருந்து அறிந்திருக்கிறீர்கள் என்று பேர்தொடச் சொல்லுகிறார் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு வயது உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை அது ஆணாக இருக்க வேண்டும் அதேவிதமாக தெரிந்து கொண்டு அதை பரிசீலித்த மக்களுக்கு மோசடி மூலமாக கட்டளைப் பரப்பிக்கப்பட்டிருந்தது பரிசலுத்தப்பட்டார் மாமிசம் புசிக்கப்பட வேண்டும் என்பது நியமமாக இருக்கின்றபடியால் ஏசுநாதர் இந்த பஸ்காவை ஆசிரியர் இந்த பஸ்காவிலே உங்களோடு பங்கிலே பந்து வருவதற்கு மிகுந்த ஆசையாக இருந்தேன் மதகுலத்தை மீட்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த காரியங்கள் நடந்தது என்று சொல்லி வேத வாக்கியமாக விளக்குகின்றனர் மனிதகுல மேற்படைய வேண்டும் என்று பிளாமவர் மனுஷனை உண்டு தீர்மானித்திருந்த தீர்மானத்தின்படி உலகத் தோட்டத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று சிகிச்சை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அது அடிக்கப்பட்டது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதற்கு முன்னமே அது தீர்மானிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டுக்குட்டியை இது மாதிரி சில நாட்களாக பிடித்து வைத்துவிட்டு குறிக்கப்பட்ட ஒரு நாளிலே அதை அடிக்க வேண்டும் என்று பிரமாணம் கொடுக்கப்பட்டது போல கேசுநாதன் உலகத்தோடு குறிக்கப்பட்ட நாளில் அவர் பள்ளி செலுத்தப்படும்படியாக உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் குற்றமில்லாத மாசத்த ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தினாலே என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி வரிசித்த தேர்தல் ஒரு கோவாட்டுக்குட்டி பர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக வெளிப்பட்ட தேவாட்டுக்குட்டி அவர்தான் இறைமகன் அறிந்து சாட்சி மகின்றோம் அவர் மூலமாகதான் பாகுமணிப்பா இருச்சுமை மனித குலம் பெற்றுக் கொள்ள முடியும் அந்த ஆட்டுக்குட்டியை பரிசெலுத்தின அன்றைக்குத்தான் அவர்களால் வைத்திருந்து விடுதலையானார்கள் அதுபோல பாவத்திருந்து மனித குலம் எல்லாம் விடுதலை ஆக்கப்படுவதற்கு இந்த ஆட்டுக்குட்டி பரி வேண்டியது அவசியமாக இருந்தபடியால் முரவிலே இந்த பந்தி அவர் எட்டாம் அதிகாரம் பாவம் கொண்டிருந்த யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லுகின்றார் தலைமையப்பூசி அவர்கள் இயேசு குருசியை எப்படி ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஆரம்பத்தின் இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் சாட்சியில் வெளியிருக்கிறார்கள் பல மதத்தை ஆராய்ச்சி தகப்பனார் ஒரு யோகியாக வளர்க்க வேண்டும் என்று ஆராய்ச்சி இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்ப தகப்பனார் சொன்னார்கள் எல்லா மதங்களையும் படித்து பாரு யாரும் சொன்னதற்காக யாரும் செய்வதற்காக நீ நம்ம செய்யாதே செத்த எல்லாம் தண்ணீர் ஒன்று கொண்டு போகும் மீன் தண்ணீரை எதிர்த்து செல்லும் அதனால உலகம் எல்லாம் சொத்து கிடக்கின்ற அந்த வழியாக நீ போகாத மாற்று வழியாக செல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருந்தார்களாம் மதவர்களை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வேத புத்தகத்தையும் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த வேத வாக்கிய முதலில் தொட்டது என்று சொன்னது சொன்னார்கள் என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றம் சாட்ட முடியும் உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனும் அப்படி சொல்ல முடியாது இவர் தான் இறைவன் என்று அறிந்தவர் ஏற்றுக்கொண்டார் மக்களுக்கு அடிமை திறந்தவர்கள் விடுதலை ஆக்கப்படுவதற்கு எந்த நிர்வாகம் இல்லை எத்தனையோ அற்புதங்கள் நடப்பித்த போதிலும் பார்வனுடைய இறுதி இந்த பஸ்காண்டி பலி செலுத்தப்பட வேண்டியது தேர்தல் இருந்தபடியால் நம்முடைய குமாரநாயகை பலி செலுத்துவதற்கு இது முன்னடையாளமாக இப்படி ஒரு நாட்டை ஒட்டியை அடிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் கட்டளை கொடுத்து விடுதலை ஆனார்கள் அவளுக்கு ஒரு புதிய யுகத்தை ஆரம்பித்துக் கொடுத்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது யாத்திராகமும் பனிரெண்டாவது யாரும் நாற்பது முதல் நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள அவசரங்களை வாசிக்கலாம் இஸ்ரேல் புத்திரே குடியிருந்த காலம் முப்பது வருஷம் முப்பது வருஷம் முடிந்து அந்தமே கர்த்தர சேனைகள் எல்லாம் ஏற்று தேசத்திலிருந்து புறப்பட்டது கர்த்தரில் ஏற்று தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினால் இது அவர்களுக்கு அவருக்கென்று முக்கியமாய் ஆசிரியத்தக்க ராத்திரி ஆயிட்டு இஸ்ரமேல் எல்லாரும் தங்கள் தலைமுறை கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசிரிய வேண்டிய ராத்திரி இதுவே என்று கேள்ச்சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ராத்திரியிலேசுநாத ஆரம்பித்தபடினால் இதற்குஜனம் என்றார் ஒழு கலந்து கொண்டு ஞ்சிழமை பேரும் மாலையில்தான் வள்ளியூர்ல ஆராதனை உண்டு அவருக்கு வருது பிடித்தமானது அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் காலையில நாங்கள் மகிழ்ச்சி ஒரு நாள் மகிழ்ச்சிக்கு போக ரெண்டு பேரும் ஈவினிங்ல வந்து வழக்கம் அப்படி ஒரு நாள் காலையிலேயே முயற்சி அவர் என்ன சார் தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை குறிப்பிட வைத்து விட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கேயாவது ஆள் இல்லாத சபைகளும் பிரசவம் பண்ண போவார் அல்ல இடம் கிடைக்கல போல அவரு காலையில வந்து விட்டார் ஐயா நானும் உங்களோட ஆராதிக்கி அழைச்சு கொண்டு போனோம் நடத்திருந்து ஆவியால் கேட்டுக் கொண்டிருந்த போது ஆண்டவருக்கு நடத்தினால் அவர் எடுக்கவில்லை அவருடைய இன்னைக்கு இரவிலை கேள்வி கேட்பால் அவருக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் எதற்காக இது கொண்டாடப்படும் என்பதை நடத்தின கேள்வி என்ன நினை கூறுவதற்காக நான் அடைந்த பாடுகளை நினைவுறுவதற்காக கொண்டாடப்பட்டு நான் பகலில் என்று கேள்வி அவன் அவருக்கு பகலில் என்று ராத்திரி மறுபடியும் வள்ளியுறுக்கொண்டோம் ராத்திரி ஆறாம் திருவண்ண பந்து வைத்துக் கொண்டார் மறுபடியும் இரவில் தங்கியிருந்தோம் மறுநாள் காலையில் தான் சொல்வார் ராத்திரி தங்கி இருக்கும்போது ஐயா என்ற ஒரு காரியம் கேட்க வேண்டும் கேட்டார் கேட்டீங்கன்னு தெரியும் கேளுங்கன்னு சொன்னேன் இப்படி ராத்திரி தானே நடத்தினார்கள் பாடுபடங்களை தயாரிப்பதற்கு என்ன நினைவு என்று ஆமா அடித்தது அடிபட்டது ராத்திரியா பகல பகல்லதான் ஏன் பகல்ல அடிக்கப்பட்ட ஆண்டவரை பகல் நினைவுற கூட வந்து அவருக்கு பகல் சொல்லவில்லை இப்படி சொல்லியது என்று நான் எதிர்பார்க்கவில்லை பல இடத்துல கேட்டால் வேறு எதையும் சொல்வானது எனக்கு சரியான விளக்கமாக தெரியவில்லை இது சரியான விளக்கம் விசுநாதிரி எப்போதும் நினை கூறலாம் ராத்திரி நினைகூரலாம் பகலில் நினைவு என்ன நினைவு செய்யுங்கள் சிலுவில் அடிக்கப்படுவதற்கு முன்னாலே அந்தபாமி கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஈர்த்திருந்து புறப்பட்ட இந்த ராக்காரத்தை நினைகூர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது விதையும் சேர்த்து கொண்டாடுகிற இது ஒரு சமயம் இல்லை அவருக்கு இன்னொரு நாள் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அதனால கொண்டாடுவதற்கு உங்களோடு ஆசையாக இருந்தேனமே கடவுளோடு விட மனுஷன் பிசிக்கக்கூடிய ஒரு பங்கியாக இருக்கிறது என்பதை நினைப்பேற்றுக் கொடுத்தோம் ஒரு லட்சம் லட்சமே கோடி கணக்கான மக்களுக்கு கிடைக்க கூடாது ஒரு பாய்க்கு சொன்னால் அது விவீனமாக அனுஷ்டிக்கிறோம் மிக நாளிலே தேவசமத்தில் கடந்து வருகிறோம் என்ற உணர்வுகள் உண்டாக வேண்டும் என்பதை விதமாக பங்கு பெற்றுக் கொள்கின்றவர்கள் சிக்ஷிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் அநேகர் நித்திரியமடைந்து போனார்கள் என்று அதனால் பிரியமான தேவஜானமே நம்முடைய வாழ்க்கை மிக புனிதமானது உள்ள வாசமாக இருக்கிறார் தலை வணங்குவார் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் மனிதனுக்குள்ளே கடவுள் இருக்கிறாரா எப்படி போய் இருக்கும் என்பதை ஒத்துக்கொள்வார்கள் மனிதனுக்குள்ளே கடவுள் வந்திருக்க ஆரம்பித்தால் எப்படி முடியும் என்று சொல்லி அதை மிக எளிய முறையே நமது அடைந்திருக்கின்றோம் அதனால் தேர்தல் இதோ வாசற்படையில் தட்டுகிறேன் எ மேன்மையார்கள் என்பதை உணர்ந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் நம்மளுக்கூட சொந்த கால உறவினர்களும் அதற்கு வைத்திருக்கலாம் உதைத்திலே சொல்லிக்கொள்ள நினைவூறும்படியாக கொண்டாடப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது உயிரிழந்த நின்றை மாற்றப்பட்டு அடிமைத்தலத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக அதை கொண்டாடப்பட்டது போல அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நாட்டில் யாரும் புறப்பட்டார்கள் ஒன்பதாவது வசனத்திலே இப்படி வாசுகின்றோம் கடந்து போகின்ற பொழுது யோவான் அவரை குறித்து சாட்சி எடுக்கிறார் இவர்தான் உலகத்தின் பாவத்தில் சுமந்தித்திருக்கிற தேவை ஆட்டி விட்டால் நாம் மக்கள் கும்பிறார்கள் அவ பாவமின்றிக்கு மாற்றப்படாமற்கு அவர்களும் அதற்கு வழி தெரியவில்லை வழிகாட்டுவதற்கு ஆட்கள் இல்லை நாமது திருச்சி வந்தபடினால் எவ்வளவு பெரிய மேல் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் சபையிடலாமா வேற இடத்துக்கு போகலாமா ரொம்ப கண்டிப்பா இருக்குது அன்பு இந்த உணர்வுகளுக்கு யாரும் இடம் கொடுத்து விடாதீர்கள் இருப்பது இறைவனோடு அதை மாத்திரம் பார்த்து கடந்து செல்லுங்கள் குறைகளை பார்க்காதருங்கள் அது உங்களை குற்றவாளிகளாக மாற்றிவிடும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் சாத்தான காட்டைப்பான் அவர்களை பாரு சரியில்லை சரியில்லாத இடத்துக்கு போயிட பேச ஆரம்பிப்பான் இடம் கொடுத்து விடாதீர்கள் உலகத்தின் பாவத்தை சுமந்து கோபாட்டுக்கு அவருடைய விருப்பம் அதை தண்டிப்பதும் தண்டிக்காமல் வந்து அவருடைய விருப்பமாக இருக்கிறபடினா நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் காணிக்கை செலுத்தி வரும்போது சகோதரன் பேரில் பலிபடத்து பக்கத்திலும் காணிக்கை வைத்து உள்ளமை போட்டாத வெளிய வச்சுட்டு போய் சகோதரத்தில் உப்புரவாகி விட்டு வந்து பளிவிடத்திலும் காணிக்கை செலுத்தி என்று சொல்லியிருக்கிறார் நமக்கு ரெண்டாவது பேரும் நல்ல பிரசங்கலாம் கேட்கிறோம் நம்முடைய இறுதி அணிகள் கடினமாக தான் இருக்குது சில வேளையில் வர்களே அது மிகுந்த மறந்துத்தக்க ஒரு காரியம் கூட பந்தியில் பங்கு பெற கடந்து ஒரு நாள் நம்ம அந்த பந்தியை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை ஆளாகிவிடக் கூடாது கல்யாண வசனம் இல்லாம நீங்க எப்படி வந்தா இன்ப மனுஷனை பிரித்து வெளியே கையும் காலையும் கட்டி புறம்பான இருவரிலே போடல என்று சொன்னார் தெரிஞ்சிருக்கிறேன் பந்தியில பங்கு பெற வந்திருக்கிறோம் தெரியுமா அந்த பந்திலே பங்கு பெற அவரோடு கூட பங்கு பெறினால் அடிக்கப்பட்டது போல அடிக்கப்பட போகிறது சரியாக அறிந்திருந்தபடி சீசனுக்கு அறிவித்த போது அவர்கள் உணராதிருந்தபடினால் இந்த பந்திலே பங்கு பெற்று அவர்களை உணர்த்துவிக்க வேண்டும் என்பது அவருடைய முழு முதல கடமையாக இருந்தது ஆகினால் இது எனக்காக உங்களுக்காக திக்கப்படுகிற என்னுடைய மாமிசமாக இருக்கின்றது பதினங்கள் நோக்கி அடி பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையான வேண்டிய அவனுக்கு விருத்த சுந்தரமணி பின்பு அவன புசிக்கலாம் என்று சொல்லி வரவன் ஆகிய ஆண்டு கட்டளை நிற்பிக்கப்பட்டிருக்கிறது விருத்தை சோதனம் பண்ணாம ஒருவன் அந்த பஸ்காவில பங்கு பெறக்கூடாது போகலாம் இலவசமா கொடுக்கிறார் என்று அப்படித்தான் சொல்லுறேன் புரிதமான பங்கு விருத்த சோதனம் என்ன பண்றது மாற்றுமையாக பங்கு பெற வேறு இரண்டாம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வருஷத்திலே மாசத்திலே செய்யப்பட விருத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனே விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புரட்சி மனுஷனால் அல்ல போது பெருமையாக வாழ்ந்து கொண்டிருந்த பவனடியார்கள் எழுதும்போது அப்படிப்பட்டிருந்த ஒரு மனுஷன் மூலமாக பற்றி இளையத்திலே விருத்த சேலம் பண்ணப்பட்ட பிறகு அதனுடைய மேன்மை மகாப்பெருவ என்று சொல்லி அவர் இதாக உள்ளத்தில் ஆமியின்படிப்பட்ட புகழ்ச்சி மனுஷனாலே அல்லது ஆமியின் அபிஷேகத்தைப் பற்றி புதியத்தில் அழுக்க எல்லாம் நீக்கப்பட்டவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் இந்த பங்கிலே பங்கு பெற வேண்டும் கற்றாழ அழுக்கு நீக்கப்படுகின்ற ஒரு நேரம் தான் இதற்கு அடையாளமாக விருத்த சோதனம் பண்ணிக்கொண்டாம் யூதனியின்படி எளியத்திலே பண்ணப்படுகிற விருத்த சோதனம் இருக்கிறதே அதே மேன்மையானது அவன் தேவனால் புகழப்படக்கூடியவர்களையும் சொல்லுகின்ற முடினால் அனுபத்தை அடைந்து இருக்கிறவர்கள் அழுக்குகள் எல்லாம் போக்கிக் கொண்டு சுத்தமாக விருத்த சேலம் அழுக்க நீங்க காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கின்றபடினால் அப்படி பட்ட பங்கு பெற வேண்டும் தேவருக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக இருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற அம்மாட்ட தேசியத்திலே பத்து நாள் கண்டவர் வருது அவளை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாகும் குற்றமற்றவனாக இருக்கிறேன் மாற்றிக்கொள்ள வேண்டும் குழந்தைகளாக இருக்கிறவர்களே கருத்தர் விட்டு விடுவார் காலம் செல்லும் அடிகள் உண்டாகும் என்று சொல்லுகிறேன் சொல்லுகிறார் ஆகிவிடாத இந்த திருப்பந்தி என்று சொல்வது தேவனோடு கூட பந்தியிலே பந்து வருகிற நேரம் மாற்றிாத இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வாசிக்கின்ற பொழுது அவள் அப்போ உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் எடுக்கிறதிலும் தனித்திருந்தார்கள் கூட சேர்ந்து அப்போ சேர்ந்து சேர்க்கப்பட்டார்கள் பிள்ளைகளோடு கூட சேர்க்கப்பட்டார்கள் எல்லாரும் சேர்ந்து பந்தி ஆசிரிக்கப்பட்டது பெற்று ஆய் பெற்று மறுத்த மணி நிலையாக மாறிவிட்ட பிறகு அங்கே கற்பூரைய பந்தி ஆத்திரிக்க ஆரம்பித்தார் அப்போ உபதேசத்திலும் அந்யோன்யம் எந்த அளவுக்கு மாசு வேட்சம் இல்லாத ஒரு அந்யோன்யம் இருந்தது அப்படி அப்போ உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் இருக்கிறவர்களும் உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று நினைவாக்கி சொல்கிறேன் அவன் புரியமானதில்லை இறைவனோடு பந்தியில பங்கு வர நாம் கலந்து கொண்டிருக்கிறேன் அந்த அர்ப்பமாக எழுதி விடாதபடி அசட்டை செய்து தள்ளிவிடாதபடி என்று தேவ ஜனங்கள் திருப்பந்தி அசட்டை செய்வதற்கு ஒருபோது இடமும் ஒரு எந்த காரணமும் சாக்கு போக்குகளும் சொல்லிவிடக் கூடாது அது கற்பூருடைய பந்தி எப்படி புசிக்க வேண்டும் வீட்டிலே புளிப்பான ஒன்றும் இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது யாத்திரம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் வாசிக்கலாம் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து ஒவ்வொரு குண்டத்தாரு சாயங்காலத்தில் அடித்து அந்த நாட்டிலே மாமிசத்தை சுட்டு கஷ்ட ஒரு அப்பத்தை உதமாக புசிக்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுது வாங்கி பண்டிகை கொண்டாடுகிறார்கள் நடத்துகிறார் காரணம் அப்பம்பது முடியல நேரம் ஆயிடும் அது யாரும் சிந்தி சட்டி எல்லாம் கரியா போன்ற ஒரு பானத்தை செய்கின்றது சென்னையாக செய்கின்றது அதனால கற்பரணி பிரசனமாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடவும் யாவற்றையும் கை கொள்ளும் படிக்க முடியும் கட்டளை பெறாதவர்கள் சொல்ல மாட்டார் எந்த கட்டளை கிடையாது படிச்சிருப்பாங்க காப்பி அடிச்சிருப்பாங்க குடியரசு அப்படி அல்ல தேவனால் கட்டளை பெற்ற ஒரு தலைவர் மூலமாக உபதேசிக்கப்பட்டு தமிழ்நாடு ஒரே ஒழுங்காக தலைமையில் எல்லா கலை சபையிலும் எல்லா நாடுகளிலும் இந்த ஒழுங்கு கையாளப்படுகிறது என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சுருக்கரம் செலுத்துவோமாக புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீழே அந்த அப்பத்திலே பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அந்த சொல்கிறது அதை குறித்து பவுல் வழக்கம் தரும்பொழுது ஒன்று முதல் ஐந்தாம் காலம் ஏன் எட்டு வாசனங்களை வாசிக்கலாம் ஆகியான புளிப்பில்லாதலாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி புளிப்பில்லாததாக இருக்கிறது புதிதாய் பிசைந்த மாவு கொஞ்சம் கொடுத்தால் புது சிறுசியாக இருக்கிறான் பழைய ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினம் எப்போதும் ஒரு தூய்மையை உணர்ந்து உணர்ந்து புதிதாக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதாவது ஆகியங்கள் புளிப்பில்லாதவர்கள் இருக்கிறபடியே புதிதாய்ப்பு சேர்ந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்தமாவை புறம்பே கலைந்து போடுங்கள் எனில் நம்முடைய பஸ்கரவாகி கிருச நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே பழைய புளித்த மாவோடு துர்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசிரியர் கடவுள் பண்டிகை பண்டிகை அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதை பஸ்கா பண்டிகை என்று சொன்னார்கள் என்று இயேசுநாதர் அடிக்கப்பட்ட பண்டிகை இது ஒரு பஸ்கா பண்டிகை அதனால புளிப்பில்லாதோடு புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசிரிய கணவன் திருக்குணம் பொல்லாப்பு என்னும் பழைய புளித்தமாவை கலைந்து போடுங்கள் பொல்லாப்பூ பொல்லாத சிந்தனை பிறருக்கு பொல்லாப்பூசியை இப்படி இல்லாததை களைந்து போட்டுவிட்டுள்ள அரமுடியை சாத்தான் கொண்டு வருவார் மனிதரை சபை தட்டத்தை திட்டிக் கொண்டிருக்கிற நம்மளதற்கு இடம் எடுக்காதபடி இல்லத்தை ரொம்ப தூய்மையாக வைத்துக் கொண்டு யார் பகைத்தாலும் யார் வருத்தாலும் யார் நீந்தித்தால் யார் தூஷித்தாலும் இந்த ஆசீர்வதி சபிக்க ஆசீர்வதி இந்திக்கர்களுக்காக மனதில் வைத்துக் கொண்டு பந்திலே பங்கு பெறப் போகிறதான நாம் குழிப்பில்லாத அப்பமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றபடினால் அப்படிப்பட்ட நல்ல உணர்வுகளை நப்பெற்று இந்த பஸ்காவின் தரத்தை கொண்டாடி எப்பொழுதும் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றனர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒரு நிமிஷம் யாத்திராவும் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வருவோம் அந்த புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும் என்று பரிசுத்தாதியானது விளக்கி வைத்திருக்கிறார் பதினைந்தாவது பனிரெண்டாவது அதிகாரம் ஆமா ஒரு வருஷத்தின் ஒரு தடவை மாத்திரம் ஏழு நாள் அவர்களுக்கு புளிப்பு இல்லாத அப்ப சாப்பிடுறதுதான் நமக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் இந்த பந்தி பந்து பந்தி ஆசிரிக்கப்படுகிறது அந்த ஏழு நாளும் புளிப்பில்லாத அப்பமையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அப்பத்தை ஏழு நாள் அளவு புசிய கிடவீர்கள் முதலாம் நாளில் தானே புளித்தமாவை இவள் வீடு கிடந்து நீக்க வேண்டும் முதலாம் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கணவன் எவனோ அந்த ஆத்துமாய் போவான் பொறுக்கோளம் பொல்லாப்புற வாழ்க்கை நிமிடத்தில் உருவாகக் கூடாது முதலாளிய முடிக்கோடி வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமை என்று தெரிவிச்சார் இருக்கிற சபையில எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தினம் ராப்போஜன் நடத்துகிறார்கள் அவர்கள் இரண்டு தடவை நடத்துவார்கள் இங்கு வாரந்தோறும் நடக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது வேலை செய்தார் ஒரு ஊழியக்காரர் அவரிடத்தில் ஒரு நாள் பேசி இருக்கிறார்கள் பரிசுத்தால் பெறாத கொடுக்க கூடாது தெரியுமா சொல்லி அவர் அங்கே அவருடைய பெரிய பாசத்தை புதிய சிலமையே மா அது சரிசிய அவர்கள் விரும்பினால் இன்னைக்கு சமையல் யாரும் போய்விடுவாள் என்பது எனக்கு தெரியும் ஆகினால் அருமையானவர்களே நாம் இருப்பது சரியானவர்களிடத்தில் இருக்கின்றோம் ஐக்கியமாக ஏழு நாள் அளவு பிடித்த இருக்க கூடாது வாழ்க்கையை புளித்தான் ஏனென்றால் காவிரி செலவு எப்பொழுதும் கற்பரி சேத்திருக்கின்றே இருப்பேன் பிரிய மாதத்தான ஜனடைய நம்முடைய ஆவிக்கறி வாழ்க்கை எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறது வருவார் என்று நமக்கு தெரியாது அப்படிப்பட்டவர்கள் அழைத்து கொண்டு போக அடுத்த இந்த பஸ்காவின் அனுபவங்கள் அதிகாரம் உங்கள் அறைகளிலே கச்சை கட்டி கொண்டு உங்கள் கால்களிலே பாதரட்சிகளை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையிலே தனி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாக புசி கிடவீர்கள் அது கற்கருடைய பஸ்கா உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு பஸ்கா தடிப்படித்துசி கடவு கருடைய பஸ் எங்க தெரியுமா அந்த உணர்வு நம்முடைய உள்ள நிமிஷத்தையும் கடந்து போகலாம் இந்த உலகத்தினுடைய எல்லா விடுதலையாக்கி அவை பர்லகத்துக்கு அழைத்துச் செல்வதற்காக இயேசுநாதர் கல்வாறு அடிமை பிரவேசிக்காக விடுதலாக்குவதற்கு மாத்தமல்ல பர்லகராட்சியத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக இரவு நம்ம வாசப்படும் என்றபடிதான் இப்படிப்பட்ட ஒரு ஆயுத்தத் தொழிலோடு எப்பொழுது நாம் பர்லகம் செல்ல வேண்டும் எப்பொழுதும் அழைத்துக் கொண்டு போவார் அதற்காக பந்தியில பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து பிற மக்கள் எப்பொழுதும் தூய்மையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியான வாசிக்கின்ற பொழுது இந்த உணர்வு இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு ஏனத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம்லோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது போவதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் எங்க இருக்க தெரியுமா பரலோகத்தில் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நினைத்து நினைத்து மறுவோம் மகிழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் தேவன் பால் பொங்கி வழிக வேண்டிய பக்கம் பாடி அதெல்லாம் தெரியுமா அடுத்தால சுட்டி எடுக்க போது சுக்கு வாங்க போற வீடு கட்ட போற சந்தோஷம் இல்லை இதெல்லாம் அழிந்து அனுபவிடாமத்தை தீர்த்துவிட்டு கலந்து சந்தோஷப்படுகிறீர்கள் இஸ்ரேல் மக்கள் காணாமுக்குள் பிரவேசிக்கப் போகிறோம் எய்த்து விட்டு புறப்பட போகிறோம் என்கிற சந்தோஷத்திலே மிக தீவிரமாக இந்த பிரச்சனாவை துசித்தது போல சந்தோஷம் எல்லாம் பர்மத்தில் மகிழ்ச்சியோடு பணியிடப்பட்டிருக்கிறார் ஆகினால திருக்குளம் பொல்லாப்பு என்கிற புளிப்புள்ள அப்பத்தோடு இல்ல திருக்குற உண்மைப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசிரிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறபடி நான் உள்ளமே போதும் துப்புரவாக இருக்கட்டும் சொல்கின்றபடி தூய்மையான உணர்வை அடைந்து இந்த ஆண்களுடைய பஸ்கா வாக்கிய அவருடைய சரீரத்திலே பங்கு பெற்று என்னுடைய மாம்புச மையான போஜனமாக இருக்கின்றது என்னுடைய ரத்த மையான பானமாக இருக்கிறது என்னை எரிய சன்றைக்கு ஆசிரியத்தை கொடுத்தது போல இன்றைக்கு மதைய ஆசிரியத்தை நமக்கு தரப்போகும் அப்படின்னா பங்கு வரதுக்கு நம்ம அழைப்புப்படுத்திக் கொள்வோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசிரியளிப்பார்கள் ஆ